அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விருந்தோமலனுடைய பலன் என்ன இது இவ்வளவு பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது அளவு கடந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் நமக்கு நல்ல உடம்பு சக்தி இருக்கிற போதே விருந்தோம்பலை பண்ணிடணும் வயசான பிறகு நாம் விருந்தோம்பல் பண்ண முடியாது பண்ண தேவையும் இல்லை அது மாத்திரமில்லை சாஸ்திரத்துலேயே வயசான பிறகு நாம் அதித்தியாக பிக்ஷை வாங்கி சாப்பிடலாம் ஆனால் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற போது தான் இந்த அதிச்சி பூஜை பண்ணுறது விருந்தோம்பலை செய்கிறதுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வயசான காலத்தில் நம்மளால் விருந்தோம்பல் பண்ண முடியலையே சில பேருக்கு வீட்டில் அப்படிலாம் இருக்குது இவங்களுக்கு வயசாகிறது முடியலை ஆனால் வீட்டில் மற்றவங்க இருக்காங்க அவங்களால் விருந்தோமல் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லை இவங்களுக்கு விருந்தோமல் பண்ண முடியலேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது அதை கவலைப்பட வேண்டாம் தங்களுடைய காலத்தில் செஞ்சது போருங்கிற ஒரு மன நிறைவோடு இருக்கணும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் மன அமைதியோடு இருக்க வேண்டும் அதே சமயம் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளணும் நாளடியாரில் அரண் அப்படிங்கிற பகுதியில் எட்டாவது பாடல் சொல்கிறது உறக்கும் துணையதோர் ஆலம்பித்து ஈண்டி இறப்ப நிழல் பயந்தா அங்கு அறப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்ட கால் வான் சிறிதா பேர்த்து விடும் சிறிய ஆலம் விதைய உன்னை ஊன்றினோமானா ஆலம் விதை ரொம்ப ரொம்ப சின்னது அதை ஊன்றினா என்னாகும்னா அது நன்கு தழைத்து மிகுந்த நிழல் கொடுப்பதை போல தான் சிறிய அளவினதாக செய்தாலும் தகுந்தவர்கள் கையில் சேர்ந்தெடுத்தோம்னா வானம் கூட சின்னதாயிடும் ஸ்பேஸ் கூட சின்னதாகிற அளவுக்கு நிறைய புண்ணியத்தை அது கொடுத்துடும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் அதனால தான் மனுஸ்மிருதியில மனு சொன்னார் தர்மம் ஷனை ஷனை சஞ்சினுயா வல்மீக்கமிவ புத்திக்காக எப்படி எறும்பு புத்த சின்ன சின்னதாக கட்டுறதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்துண்டே போங்கோங்கிறார் இவற்றையெல்லாம் நான் நன்கு சிந்தித்து இந்த குரட்பாவை ஆழ்ந்து எண்ணுவோமாக அதன்படி வாழ்வதற்கு வள்ளுவரிடம் பிரார்த்தனை செய்வோமாக இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்விப்பையன் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்